தொள்ளிஸ்ல அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபிசல்லு அலிம் அவர்களுடன் அதன் அடைந்தோம் என்று கூறுவார்கள் மதீனாவை நாங்கள் அடையும் வரை நபி சல்லுலாஹு அலி வல்லம் அவர்கள் இதை கூறிக்கொண்டே இருந்தார்கள் பொருள் நாங்கள் பயணத்திலிருந்து திரும்புபவர்களாகவும் பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் எங்கள் இறைவனை வணங்குபவர்களாகவும் அவனையே புகழ்பவர்களாகவும் உள்ளோம்